धैर्यं इयं ம்ூமஸ்தவ சகபோவாத்மஸிர்ச்சியை கதம் லே கால கால பசியம் நஷியம் லயம் பசியன் நயய் ஏ ோபவான் பசுபதே பசுபதியே தவ உம்முடைய சாகசம் துணிச்சலை கிம் ரூம என்னவென்று சொல்லுவோம் சம்போ சம்புவே பவத் உம்முடைய ஈதருஷம் இப்படிப்பட்ட தைரியம் தைரியம்தான் கசிய யாருக்கு அஸ்தி இருக்கிறது இயம் இப்படிப்பட்ட ஆத்மனஸ்திகே ஆத்மநிலை அன்யைச்ச மற்றவர மற்றவர்களால் தான் கதம் எப்படி லவ்யதே அடைய முடியும் தேவகணம் தேவர்குழாம் நிலை பிரழ பிறழவும் த்ரசன்முனிகணம் முனிவர்குழாம் நடுநடுங்கவும் நஷ்யத் பிரபஞ்சம் உலகம் அழியவும் லயம் பிரளய நிகழ்ச்சியை பஷ்யன் பார்த்து நிர்பய பயமற்றவராக ஏக ஏவ ஒருவராகவே பவான் தாங்கள் ஆனந்தசாந்திரா ஆனந்தம் நிறைந்தவராய் விஹரதி லீலை புரிகின்றீர்கள் எஸ் பிரம்மச்ச உபயேபவத்த ஓதனா மிருத்துபேசனம் க இத்தாவேத எவருக்கு பிராமணக் புத்திபலமும் புஜபலமும் படைத்தவர்களும் ஏனையோரும் அன்னம் போன்றவர்களோ எவருக்கு உலகை உண்ணும் யமனும் உருகாய் போன்றவனோ அவர் எப்படிப்பட்டவர் எங்கே இருக்கிறார் என்று எவர்தான் அறிவர் கட்ட உபனிஷத் ரெண்டு இருபத்தி அஞ்சு விரிஞ்சி பஞ்சத்வம் அழிவை அடைகிறார் விஷ்ணு ஒழிவை அடைகிறார் யமன் நாசத்தை அடைகிறான் குபேரன் மரணத்தை அடைகிறான் ஒருவர் பின் ஒருவராக வரும் இந்திரர்களின் கூட்டமும் கண்ணை மூடி பெருந்தூக்கத்தில் ஆழ்கிறது அப்படிப்பட்ட மகா பிரளய காலத்தில் பதிவிரதையான தாயே உனது பதியான சதாசிவன் உன்னுடன் விளையாடுகிறார் சௌந்தர்யலகரி இருபத்தி ஆறு சுதாமிய பிரதிபயரா மிருத்யுகரிணிவே பயங்கரமான மூப்பு மரணங்களை விளக்குகிற அமிர்தத்தைச் சாப்பிட்டும் கூட இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் பிரளய காலத்தில் அழிமுறுகிறார்கள் கொடிய விஷத்தைச் சாப்பிட்ட சிவனுக்கு காலத்தின் முடிவு இல்லை என்றால் அதன் காரணம் உன் காதில் உள்ள தாடங்க மகிமைதான் சௌந்தர்ய 28. 35. எட்டு முப்பத்தஞ்சு யோகக்ஷே மரந்தர சகல ஷேய பிரதோத்தியோகினோ யா வேதித்தம் பரமாத்தரங்கேஸ்மராம் யோக்கேமே துரந்தர சேமித்தலுங் காத்தலுமாகிய பார்த்தை தாங்குபவராயு சகலேயிரோகிண சிறந்த நன்மைகள் அனைத்தையும் அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டவராயும் திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதினகா காணும் இகத்திலும் காணாத கருதிய கருதியவற்றை அடையும் வழியை உபதேசம் செய்யும் குருவாயும் பாக்யாந்தர வியாபினகா உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்திருப்பவராயும் சர்வஜஸ்ய அனைத்தையும் அறிந்தவராயும் தயாகரசய கருணை புரிபவராயும் உள்ள பவதா தங்களுக்கு மயா என்னால் கிம்வேதிதவியம் தெரிவித்து கொள்ள வேண்டியது என்ன இருக்கிறது ஷம்போ இன்பத்தை அருள்பவரே துவம் நீர் மே எனக்கு பரமாந்தரங்க இதி மிகவும் நெருங்கியிருந்து நன்மை புரிபவர் என்று அன்வகம் தினந்தோரும் ஸ்மராமி எண்ணிக்கொண்டிருக்கிறேன் யோகா அப்பாத்திய பிரபணம் க்ஷேமாக தரணம் அனன்யதிணாத்மாவி மரணோதி குவலமே பகவச்சரணா தே அதோ பகவானேவ தேஷாம் யோகக்ஷேமம் வகதி யோகமாவது அடையாததை அடைவது க்ஷேமம் அடைந்ததை காப்பது பகவானே அன்றி வேறொன்றை காணாதவர்கள் தங்களுக்குள்ளே யோகக்ஷேமத்தை நாடுவதில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்விலோ மரணத்திலோ எதிலும் பற்றில்லாதவர்கள் பகவானையே சரணாய்க் கொண்டவர்கள் ஆகையால் பகவானே அவர்களுடைய யோகக்ஷேம பாரத்தை தாங்குகிறார் சங்கரன் கீதாபாஷ்யம் ஒம்பது இருபத்தி ரெண்டு ஸ்ரேயஸ் உயர்ந்த நன்மையை தருவது பிரேயஸ் குறுகிய பார்வை உள்ளவர்களுக்கு பிரியமாய் தோன்றும் சிற்றின்ப சாதனம் ஸ்ரேயஸும் பிரேயஸும் மனிதனை நாடி வருகின்றன தீரன் அவற்றை நன்கு பரிசீலனை செய்து அவற்றின் உணர்கிறான் தீரன் பிரேயஸை விட்டு வரிக்கிறான் மந்த புத்தியுள்ளவன் பொருளை ஈட்டுதலிலும் காப்பாற்றுவதிலும் நோக்கம் கொண்டு பிரேயஸை வரிக்கிறான் கட்ட உபிஷத் கிம் வேதி மயா வேண்ட திவோ வேண்ட முழுதும் தருவோய் நீண்டும் வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் மதுவே வேண்டினனால் வேண்டும் பரிசொண்டு அதுகும்பும் தன்பிரு பன்றே திருவாசகம் எட்டு முப்பத்தி மூணு ஆறு இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது நமக்கு எது நன்மை தரும் என்பதை நாமே தீர்மானித்துக் கொண்டு கேட்பது அறியாமை எது உயர் நலனை அளிக்குமோ அதை அருள்வீராக என்றுதான் பிரார்த்திக்க வேண்டும் முப்பத்தாறு தேகமாகிற தேவாலயத்திற்கு புண்ணியாக வாசனம் பக்தோ பக்தி குணாம் प्रसन्ने பூர்ணே பிரசே மனா குங்கிரி பல்லவையுகம் சபியஃபலம் சந்திரமுத்தீரயன்ஜரீராம் வகன் புண்ணியக்கோமிச்சப சாம்ப பார்வதியுடன் கூடியவரே பக்தகா பக்தனாகிய நான் பக்தி குணாம்ருதே பக்தியாகிற நூல் சுற்றப்பட்டதாயும் உதம்ருதா பூர்ணே சந்தோஷமாகிற தீர்த்தம் நிறைந்ததாயும் பிரசன்னே பிரகாசம் பொருந்தியதாயும் உள்ள மனஹ்கும்பே மனதாகிற குடத்தில் தவ உம்முடைய அங்கிரி பல்லவயுகம் இரு திருவடிகளாகிற மாபிலைகளையும் சம்விலன் ஞானமாகிற தேங்காயையும் சமஸ்தாபிய வைத்து சத்வம் சத்துவகுணத்தை வளர்க்கும் மந்திரம் பஞ்சாட்சர மந்திரத்தை உதீரையன் ஜபித்து நிஜ சரீர ஆகார எனது தேகமாகிற வீட்டிற்கு பரிசுத்தத்தை வகன் உண்டாக்குபவனாய் ருச்சிரம் மனத்திற்கு உகந்த கல்யாணம் மங்களத்தை ஆபாதையன் தேடுபவனாய் புன்யாகம் இப்படிப்பட்ட புண்யாக வாசனத்தை பிரகட்டீகரோமி உலகிற்கு வெளியிடுகிறேன் அசுத்தமான ஒரு வீட்டை புனிதமாக்குவதற்கு புண்யாக வாசனம் செய்வது போல் அசுத்தமான சரீரத்தை உள்ளும் புறமும் புனிதமாக்குவதற்கு ஆத்தியாத்மிகமான புண்யாக வாசனம் இங்கு கூறப்படுகிறது இதற்கு வெளிப்பொருள் எதுவும் தேவையில்லை குடமும் நீரும் தேங்காயும் மாவிலையும் எல்லாம் உள்ளேயே சித்தமாயிருக்கின்றன சத்வம் மந்திரம் சிவநாமமே சிறந்த மந்திரம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அமத்ததனம் ஆம் நாயாம்புதிதரே சுமனா மந்தரம் கவ்வா தோமம் கல்பரும் சுப்பர்வரம் சிந்தமீம்தரமா சௌபாகியமா தன்பதே சுமன சங்காகா சிறந்த மனம் படைத்தவர்களின் குழாம் திருட பக்தி ரஜ்ஜு சகிதம் திருடமான பக்தி என்னும் கயிறுடன் கூடியதும் சமுத்தியன் மனகா நன்முயற்சியுடன் கூடியதுமான மனதை மந்தானம் மத்தாக கிருத்வா செய்து ஆம்னாய அம்புதி வேதமாகிற ஆதரேன நம்பிக்கையுடன் மதித்வா கடைந்து தத்தகா அதிலிருந்து சோமம் உமாதேவியுடன் கூடியவராயும் கல்பதரும் கற்பகத்தரு போல் வேண்டுவார் வேண்டுவதை அளிப்பவராயும் சுபர்வசுரபிம் காமதேனுவை போன்றவராயும் சிந்தாமணி சிந்தாமணி என்ற ரத்னம் போன்றவராயும் தீமதா புத்திமான்களுக்கு நித்யானந்த சுதாம் நிலையான பேரானந்தமாகிற அமிர்தம் போன்றவராயும் நிரந்தர ரமா சௌபாகியம் அழியாத மோக்ஷலக்ஷ்மியின் செல்வராயும் எல்லாம் தாமாகவே விளங்கும் பரமசிவனை ஆதன்வதே அடைகிறார்கள் சுமன்சங்கா சுமன சங்கா விதுஷாம் சங்கா அகவா சுபர்வாண சுமனச இதி கோஷமஹிம்னா தேவானாமபி சமூகாக இச்சொல் பார்க்கடலை கடை தேவர்களையும் குறிக்கும் வேதத்தை கடையும் புத்திமான்களையும் குறிக்கும் தேவர்கள் அசுரர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு அமிர்தத்தை அடைவதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள் அவர்களுக்கு மந்தரமலை மந்தரமலை மத்தாகவும் பாம்பரசராகிய வாசுகி கயிறாகவும் இருந்தன கடையும்போது முதலில் விஷம் உண்டாயிற்று அதை பரமசிவன் உண்டார் மேலும் கடைந்தபோது சோமன் சந்திரனும் கற்பக காமதேனுவும் சிந்தாமணியும் அமிர்தமும் உண்டாயின லக்ஷ்மி தோன்றினாள் புத்திமான்கள் மனதை மத்தாகவும் பக்தியை கயிராகவும் கொண்டு வேதமாகிய கடலை கடையும் விஷம் உண்டாவதில்லை வேதத்தின் சாரமாக கடைந்தெடுத்த வெண்ணெய் போல் சோமன் உமானாதன் தோன்றுகிறான் தேவர்களின் அமிர்த மதனத்தில் சிறந்த பொருள்கள் பல தோன்றின இங்கு சிவன் ஒருவரே தோன்றுகிறார் அவர் ஒருவரே வேதவித்துக்களுக்கு கற்பக விருக்ஷமாகவும் காமதேனுவாகவும் சிந்தாமணியாகவும் அமிர்தமாகவும் மோட்சலக்ஷ்மியாகவும் விளங்குகிறார் சிவனுக்கும் சந்திரனுக்கும் ஸ்லேடை பிராக் புண்ணியாச்சல மார்க்கர் சுதா प्रसन्न மூர் பிரசன்னிவ சோம சேவிதோ மூணமோமோச்சேத்புஷ்ஷி பேத் ஆனந்தபாதோ நிதி பிரியும்பே சுமனித்துமிய கிழக்கு திக்கிலுள்ள புனிதமான உதயகிரியின் வழியாக தர்சித்த காணப்பட்ட சுதாமூர்த்திகி அமிர்த பிரசன்ன தெளிவானவனாயும் சிவ மங்களத்தை செய்பவனாயும் சத்குண சேவிதகா சிறந்த நட்சத்திர கூட்டங்களால் சூழப்பட்டவனாயும் மிருகதரகா மான்வடிவை தன்னிடம் கொண்டவனாயும் பூர்ணகா கலைகளால் பரிபூர்ணனாயும் தாமோமோச்சகா இருளை போக்குபவனாயும் உள்ள சோமஹா சந்திரன் சேத்த புஷ்கரலக்ஷிதா மனமாகிர ஆகாயத்தில் காணப்பட்டவனாக பவதிச்சேத் ஆவான் எனில் ததா அப்போது ஆனந்தபாதோ நிதிஹி ஆனந்த கடல் பிராகல் பிராகல்பேன கம்பீரமாக விஜும்பதே பொங்குகிறது சுமனசாம் புஷ்பங்களுக்கு விருத்தி மலர்ச்சியானது ஜாயத்தே ஏற்படுகிறது இது சிவனுக்கும் சந்திரனுக்கும் ஸ்லேடை சிவனுக்கு கூறுமிடத்து பின்வருமாறு அர்த்தம் பொருந்தும் பிராக்புண்ணியாச்சல மார்க முன் செய்த மலை போன்ற வழியாக தர்ஷித காணப்பட்ட சுதாமூர்த்தி அமிர்தஸ்வரூபமான மூர்த்தியை உடையவரும் பிரசன்ன சந்தோஷம் அடைந்தவரும் சிவகா மங்களத்தை செய்பவரும் சத்குண சேவிதா நற்குணங்களுக்கு உறைவிடமாகியவரும் மிருகதரகா மானை கையிலேந்தியவரும் பூர்ணகா பரிபூர்ணரும் தமோமோச்சகா அறியாமையாகிற இருட்டை போக்குபவரும் சோமகா உமாதேவியுடன் கூடியவரும் ஆகிய பரமசிவன் சேத்த புஷ்கரலக்ஷிதா மனவெளியில் காணப்படுபவராக பவதி சேத் ஆவார் எனில் ததா அப்போது ஆனந்தபாதோநிதிகி கடல் போன்ற ஆனந்தம் பிராகல்ப் என கம்பீரமாக விஜும்பதே பொங்கியெழும் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு விருத்திகி பிழைக்கும் வழி ஜாயத்தே ஏற்படும் मुफ्ति राज्य धर्म में चतुरंग्रिकुचिता पाप विनाश काम क्रोधमदिगिता कानंदमषधी सुफलता कैवल्यनाते सदा ீக நகரே ராஜாவதம்சேஸ்திதே மே எனது மானசபுண்டரீக நகரே மணவெனும் தாமரையாகிற பட்டணத்தில் மான்ஏ எல்லோராலும் பூஜிக்கப் பெற்றவரும் ராஜாவதம்சே ராஜசிரேஷ்டரும் கைவல்யநாதே ஏகசக்கரவர்த்தியும் ஆகிய பரமசிவன் ஸ்திதே வீற்றிருத்தலால் சதுரங்கிரிகா நான்கு பாதங்களை உடைய தர்மஹா தர்மமானது சதா எப்போதும் சுச்சரிதா நன்கு அனுஷ்டிக்கப்படுகிறது பாபம் பாவமானது விநாசம் நாசத்தை கதம் அடைந்துவிட்டது காமக்ரோத மதாதயா காமம் கோபம் கர்வம் முதலியவை வி கதிதாக நீங்கி போய்விட்டன காலாக பருவங்கள் சுகாஷ்கிருதாக இன்பத்தை வெளிப்படுத்துகின்றன ஞானானந்த மகா ஔஷதி ஞானானந்தம் என்னும் சிறந்த பையே சுபலிதா நல்ல பயனை அளிக்கிறது தர்மோ மே சதுரங்கிரிகா தப்சௌச்சம் தயாசத்தியம் இத பாதா கிருதே கிருதாக அதர்மாச்சைஸ்ரயோபக்னா ஸ்மயசங்கமதைஸ்தவ தர்மபாதஸ்தே சத்யம் நிர்வர்த்து தவம் சுத்தம் தயை சத்தியம் என தர்ம தேவத்தையாகிய உனக்கு கிருதயுகத்தில் பாதங்கள் நான்கு இருந்தன அதர்ம கர்வம் பற்று மதம் ஆகிய மூன்றினாலும் மூன்று பாதங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன தர்ம தேவதையே இப்போது உனது நாலாவது பாதமாகிய சத்தியம் ஒன்றுதான் எஞ்சியிருக்கிறது அதை கொண்டு நீ நடமாடி வருகிறாய் அசத்தியத்தால் விருத்தியடைந்துள்ள இந்த கலிபுருஷன் அதையும் நாசமாக்க முயல்கிறான் பரீட்சித்து ரிஷப வடிவில் தோன்றிய தர்ம கூறியது பாகவதம் ஒன்று பதினேழு இருபத்தி காமக்ரோத மதாதயா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்பவை அருவகை பகைகள் தர்மத்திற்கு அழிவு தேடுபவைகள் இரஜோகுணத்தில் உதித்த காமமும் குரோதமும் பெருந்தீனி வேண்டுபவை கொடிய பாவத்தை விளைவிப்பவை அவற்றை சத்ருக்களாக அறிய வேண்டும் கீதை மூணு முப்பத்தி ஏழு காலாகா சுகாவிஷ்கிருதாகா எல்லா பருவங்களும் எல்லா நாட்களும் இன்பத்தையே தருகின்றன வேறு தோழி பங்கன் வீடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தன் குளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சம்பந்த தேவாரம் ரெண்டு எண்பத்தஞ்சு ஒன்று ஞானானந்த மகௌஷதி சுபலிதா அடுத்த ஸ்லோகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கவும் அடிமுடியும் நடுவுமற்ற பரவெளி மேற்கொண்டால் அத்வைத ஆனந்த சித்தமுண்டான் நமது குடி முழுதும் பிழைக்கும் ஒரு குறையும் இல்லை எடுத்த கோலமெல்லாம் நன்றாகும் குறைவு நிறைவரவே தாயுமானவர் நாற்பது பக்தி பயிர் தீயந்திரேனோகிரமேர் சதாசரிதா வோராசி திவ்யம் ரேயுதாச்சி சாப்பே துர்ஷான் மம சேவன் விஷேச்சீணி யா வச்சோடேன வாக்காகிற ஏற்றாச்சலை கொண்டு கவிதாக்குல்ய உபகுல்யக்கிரமேகி கவிதையாகிற வாய்க்கால் கிளைக்கால் இவைகளில் பாய்ச்சலால் ஆனித்தை கொண்டுவரப்பட்ட சதாசிவசிய சதாசிவனுடைய சரித அம்போராசி திவ்ய அமிர்த்தை சரித்திரமாகிற நீர்பரப்பில் தேவாமிர்தம் போன்ற தண்ணீரால் கிருத் கேதார யுதாஷ ஹயமாயிற வயலை சார்ந்துள்ள பக்திகலமாக பக்தியாகிற பயிர்கள் சாபல்யம் பயனளிப்பவையாக ஆத்தன்வதே விளங்குகின்றன பகவன் பகவானே விஸ்வேஷ உலகநாதனே சேவகஸ்ய மம உமது அடியேனாகிய எனக்கு துர்பிக்ஷான் பஞ்சத்திலிருந்து பீத்திகி பயம் குதக ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி செல்வம் ஞானம் வைராகியம் என்ற ஆறும் பரிபூர்ணமாய் உள்ளவர் பகவான் எனப்படுவர் பக்தியாகிய பயிர் வளர்வதற்கும் நல்ல பயன் தருவதற்கும் பரமசிவனுடைய கதைகளையும் பெருமைகளையும் பற்றி பேசுவதும் சிந்திப்பதுமே தலைசிறந்த சாதனம் அந்த தண்ணீர் பாயாவிட்டால் பக்தி பயிர் வாடி போகும் தச்சிந்தனம் தத் கதனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஏத்ததேக பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விது ஒரே மனதாக அதை பற்றி சிந்தித்தல் அதை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுதல் போதித்தல் ஆகிய இதையே பிரம்மாபியாசம் என்று விவேகிகள் கூறுகிறார்கள் வித்யாரண்யர் பஞ்சதி ஏழு நூற்றி ஆறு நித்ராயா லோகவார்த்தாயா விஸ்மிருதே சிந்தையாத்மான ஆத்மனி நித்திரையாலும் உலக விஷயங்களாலும் மரதிக்கு சிறிதும் இடம் கொடாமல் பரமாத்மாவை உள்ளத்தில் எப்போதும் சிந்திப்பாயாக சங்கரர் விவேக சூடாமணி இரநூத்தி எண்பத்தி ஏழு கால கிம் ப்ரூமஸ்தவ சாஹசம் பசுபதே கஸ்தாஸ்தி தைரியம் இயஞ்சானியை கதம் பசியகணம்முனிம் நஷியம் ஆனந்தோபான் பசுபதே பசுபதியே தவ உம்முடைய சாகசம் துணிச்சலை கிம் ப்ரூம என்னவென்று சொல்லுவோம் சம்போ சம்புவே பவத் உம்முடைய ஈத்ருஷம் இப்படிப்பட்ட தைரியம் தைரியம்தான் கஸ்ய யாருக்கு அஸ்தி இருக்கிறது இயம் இப்படிப்பட்ட ஆத்மனஸ்திதிகே ஆத்மநிலை அந்யைச்ச மற்றவர மற்றவர்களால்தான் கதம் எப்படி லவ்யதே அடைய முடியும் பிரஷகணம் தேவர்குழாம் நிலை பிறழவும் த்ரசன்முனிகணம் முனிவர் குழாம் நடுநடுங்கவும் நஷ்ய பிரபஞ்சம் உலகம் அழியவும் லயம் பிரளய நிகழ்ச்சியை பஷ்யன் பார்த்து கொண்டு பயமற்றவராக ஏக்க ஏவ பவான் தாங்கள் ஆனந்த சாந்திரஹா ஆனந்தம் நிறைந்தவராய் விஹரதி லீலை புரிகின்றீர்கள் யஸ்ய பிரம்மச் சத்ரஞ்ச உபேபவத ஓதனகா மிருத்யர்யஸ்யோபேசனம் கஇத்தாவேதயசகா எவருக்கு பிராமண சத்திரியாதியோரும் புத்திபலமும் புஜபலமும் படைத்தவர்களும் ஏனையோரும் அன்னம் போன்றவர்களோ எவருக்கு உலகை உண்ணும் யமனும் உருங்காய் போன்றவனோ அவர் எப்படிப்பட்டவர் எங்கே இருக்கிறார் என்று எவர்தான் அறிவர் கட்ட உபனிஷத் हरिराप्नोति विरतिं। विनाशं कीनाशो, बजदि ஹரிராப்னோனா மஜதி தனதோயாதிதனம் விதந்திரீ மாஹேந்திரி விதத்தி சமீத மகம் சேன் வி சே த்திச பிரம்மா அழிவை அடைகிறார் விஷ்ணு ஒழிவை அடைகிறார் யமன் நாசத்தை அடைகிறான் குபேரன் மரணத்தை அடைகிறார் ஒருவர் பின் ஒருவராக வரும் இந்திரர்களின் கூட்டமும் கண்ணை மூடி பெருந்தூக்கத்தில் ஆழ்கிறது அப்படிப்பட்ட மகா பிரளைய காலத்தில் பதிவிரதையான தாயே உனது பதியான சதாசிவன் உன்னுடன் விளையாடுகிறார் சௌந்தர்யலஹரி இருபத்தி ஆறு சுயரா மருத்ணி விபத்தியே விவே விதிச்சமிவிஷ கராலம் எச்சுவேலம் கவலிதவதோஸ்தன்மூலம் தவஜனநிதாடங்கமகிமா பயங்கரமான மூப்பு மரணங்களை விளக்குகிற அமிர்தத்தைச் சாப்பிட்டும் கூட இந்திரன் முதலிய எல்லா தேவர்களையும் பிரளய காலத்தில் அழிமுரிகிறார்கள் கொடிய விஷத்தைச் சாப்பிட்ட சிவனுக்கு காலத்தின் முடிவு இல்லை என்றால் அதன் காரணம் உன் காதில் உள்ள தாடங்க மகிமைதான் சௌந்தர்யலகரி இருபத்தி முப்பத்தஞ்சு யோகிய சேயப்பிரோத்தியோ திரஷா மோபேஷ்யா வேதித்தம் பரமாத்தரங்கே சித்தேஸ்மராம் யோகக்ஷேமே துரந்தரஸ்யும் காத்தலுமாகிய பாரத்தை தாங்குபவராயும் சகல ஸ்ரேய பிரத உத்தியோகினா சிறந்த நன்மைகள் அனைத்தையும் அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டவராயும் திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதினஹா காணும் இகத்திலும் காணாத பரத்திலும் கருதிய கருதியவற்றை அடையும் வழியை உபதேசம் செய்யும் குருவாயும் பாக்யாந்தர வியாபினகா உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்திருப்பவராயும் சர்வஜஸ்ய அனைத்தையும் அறிந்தவராயும் தயாகரசிய கருணை உள்ள பவதா தங்களுக்கு மயா என்னால் கிம்வேதி தவ்யம் தெரிவித்து கொள்ள வேண்டியது என்ன இருக்கிறது ஷம்போ இன்பத்தை அருள்பவரே துவம் நீர் மே எனக்கு பரமாந்தரங்க இத மிகவும் இருந்து நன்மை புரிபவர் என்று அன்பகம் தினந்தோறும் சித்தே சித்தத்தில் ஸ்மராமி எண்ணிக்கொண்டிருக்கிறேன் யோகக்ஷேம துரந்தரஸ்ய யோகா அப்பிராப்தசிய பிரபாணம் க்ஷேம தத் ஷரணம் அனன்யர்ஷிண நம் யோகேம்தே நித்தே ஜீவி மரணே வா ஆமனோதி குவந்தி கேவலமேவரே அகவானேவா யோகக்ேமம் வக்தி யோகமாவது அடையாததை அடைவது க்ஷேமம் அடைந்ததை காப்பது பகவானை அன்றி வேறொன்றை காணாதவர்கள் தங்களுக்குள்ளே யோகக்ஷேமத்தை நாடுவதில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்விலோ மரணத்திலோ எதிலும் பற்றில்லாதவர்கள் பகவானையே ஷரணாய் கொண்டவர்கள் ஆகையால் பகவானே அவர்களுடைய யோகக்ஷேம பாரத்தை தாங்குகிறார் சங்கரர் கீதாபாஷ்யர் ஒம்பது இருபத்ரெண்டு ஸ்ரேயஸ் உயர்ந்த நன்மையை தருவது பிரேயஸ் குறுகிய பார்வை பிரியமாய் தோன்றும் சிற்றின்ப சாதனம் வன் பொருளை ஈட்டுதலிலும் காப்பாற்றுவதிலும் நோக்கம் கொண்டு பிரேயஸை வரிக்கிறான் கட்ட உபிஷத் கிம் வேதி வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்கறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் மதுவே வேண்டினால் வேண்டும் பரிசொண்டு அதுவும் உந்தன் பிறப்பன்றே திருவாசகம் எட்டு முப்பத்தி மூணு இறைவனிடம் பிரார்த்திக்கும்போது நமக்கு எது நன்மை தரும் என்பதை நாமே தீர்மானித்து கேட்பது அறியாமை யத் பத்ரம் தன்ம ஆசுவ எது உயர் நலனை அளிக்குமோ அதை அருள்வீராக என்றுதான் பிரார்த்திக்க வேண்டும் முப்பத்தாறு தேகமாகிற தேவாலயத்திற்கு புண்ணியாக வாசனம் मृते ிாமே முத மரு பூர்ணே பிரசன் மனம் வாங்கிரி பல்லவையுகம்ஃபலம் சந்திரமுத்தீரையன்ஷுத்திம் வகன் பொன்யம் கல்யாண பார்வதியுடன் கூடியவரே பக்தக பக்தனாகிய நான் பக்தி குணாமிருதே பக்தியாகிற நூல் சுற்றப்பட்டதாயும் உதம்ருதா பூர்ணே சந்தோஷமாகிற தீர்த்தம் நிறைந்ததாயும் பிரசன்னே பிரகாஷம் பொருந்தியதாயும் உள்ள மனஹ்கும்பே மனதாகிற குடத்தில் தவ உம்முடைய அங்கிரி பல்லவயுகம் இரு திருவடிகளாகிற மாவிலைகளையும் சம்பிப்பலன் ஞானமாகிற தேங்காயையும் சமஸ்தாபிய வைத்து சத்வம் சத்துவ குடத்தை வளர்க்கும் மந்த்ரம் பஞ்சாட்சர மந்திரத்தை உதீரையன் ஜபித்து நிஜ சரீர ஆகார சுத்தி எனது தேகமாகிற வீட்டிற்கு பரிசுத்தத்தை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 ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு முப்பத்தி ஏழு அமிரமதனம் ஆம்நாம்பு மாதிரே சுமனாசமுன்மனோ மந்தபக்திஜுசித மதி தோம்கல்பருப்பிச்சிமணி தீமத நித்தியானந்த சுதா நிரந்தரமா சௌபாகிய மாதன்பே சுமன சங்காகா சிறந்த மனம் படைத்தவர்களின் குழாம் திருட பக்தி ரஜு சகிதம் திருடமான பக்தி என்னும் கயிருடன் கூடியதும் சமுத்தியன் மனகா நன் உயர்ச்சியுடன் கூடியதுமான மனதை மந்தானம் மத்தாக கிருத்வா செய்து ஆம்னாய அம்புதின் வேதமாகிற கடலை ஆதரேன நம்பிக்கையுடன் மதித்வா கடைந்து தத்தக அதிலிருந்து சோமம் உமாதேவியுடன் கூடியவராயும் கல்பத்தரும் கற்பகத்தரு போல் வேண்டுவார் வேண்டுவதை அளிப்பவராயும் சுபர்வசுரபிம் காமதேனுவை போன்றவராயும் சிந்தாமணிம் சிந்தாமணி என்ற ரத்னம் போன்றவராயும்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 பாம்பரசராகிய வாசுக்கி கயிறாகவும் இருந்தன கடையும் போது முதலில் விஷம் உண்டாயிற்று அதை பரமசிவன் உண்டார் மேலும் கடைந்தபோது சோமன் சந்திரனும் கற்பக காமதேனுவும் சிந்தாமணியும் அமிர்தமும் உண்டாகின லக்ஷ்மி தேவியும் தோன்றினாள் புத்திமான்கள் மனதை மத்தாகவும் பக்தியை கயிறாகவும் கொண்டு வேதமாகிய கடலை கடையும் விஷம் உண்டாவதில்லை வேதத்தின் சாரமாக கடைந்தெடுத்த வெண்ணெய் போல் சோமன் உமநாதன் தோன்றுகிறான் தேவர்களின் அமிர்த மதனத்தில் சிறந்த பொருள்கள் பல தோன்றின இங்கு சிவன் ஒருவரே தோன்றுகிறார் அவர் ஒருவரே வேதவித்துக்களுக்கு கற்பக விருஷமாகவும் காமதேனுவாகவும் சிந்தாமணியாகவும் அமிர்தமாகவும் மோட்சலக்ஷ்மியாகவும் விளங்குகிறார் சிவனுக்கும் சந்திரனுக்கும் ஸ்லீடை பிராகுணாச்சலுதான் மூர்த்தி பிரசன்னோ சேவிதோ மூணமோ மோச்சகேத்புஷரலி பதி ஆனந்தபாதோ நிதி புனிதமான உதயகிரியின் வழியாக தர்சித்த காணப்பட்ட சுதாமூர்த்தி அமிர்த வடிவினாயும் பிரசன்ன தெளிவானவனாயும் சிவ மங்களத்தை செய்பவனாயும் சத்குண சேவிதா சிறந்த நட்சத்திர கூட்டங்களால் சூழப்பட்டவனாயும் மிருகதரகா மான்வடிவை தன்னிடம் கொண்டவனாயும் பூர்ணகா கலைகளால் பரிபூர்ணனாயும் தாமோமோச்சகா இருளை போக்குபவனாயும் உள்ள சோமஹா சந்திரன் சேத புஷ்கர லட்சிதகா மனமாகிர ஆகாயத்தில் காணப்பட்டவனாக பவதிச்சேத் ஆவான் எனில் ததா அப்போது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 முன்செய்த மலை போன்ற புண்ணியத்தின் வழியாக தர்ஷித காணப்பட்ட சுதாமூர்த்தி அமிர்தஸ்வரூபமான மூர்த்தியை உடையவரும் பிரசன்ன சந்தோஷமடைந்தவரும் சிவகா மங்களத்தை செய்பவரும் சத்குண சேவிதகா நற்குணங்களுக்கு உறைவிடமாகியவரும் மிருகதரகா மானை கையிலேந்தியவரும் பூர்ணகா பரிபூர்ணரும் தமோமோச்சகா அறியாமை ஆகிற இருட்டை போக்குபவரும் சோமகா உமாதேவியுடன் கூடியவரும் ஆகிய பரமசிவன் சேத்த புஷ்கரலக்ஷிதகா மனவெளியில் காணப்படுபவராக பவதி சேத் ஆவார் எனில் ததா அப்போது ஆனந்தபாதோநிதிஹி கடல் போன்ற ஆனந்தம் பிராகல்ப் என கம்பீரமாக விஜரும்பதே பொங்கி எழும் சுமனசாம் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு விருத்திகி பிழைக்கும் வழி ஜாயத்தே ஏற்படும் முப்பத்தி ஒம்போது ராஜராஜனுடைய தர்மராஜ்ரங்க்ரித பாபம் விநாசம் காமக்ரோதமதையோ கால சுவிஷ்கிருத மகௌதி சுபலிதா கைவல்யாத்தே சதாச புண்டரீக நகரே ராஜாவதம்சேஸ்தே மே எனது மானசபுண்டரீக நகரே மணலும் தாமரையாகிற பட்டணத்தில் மான் எல்லோராலும் பூஜிக்க பெற்றவரும் ராஜாவதம்சே ராஜசிரேஷ்டரும்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 காமம் கோபம் கர்வம் முதலியவை பிகலிதாக நீங்கி போய்விட்டன காலாக பருவங்கள் சுகாபிஷ்கிருதாக இன்பத்தை வெளிப்படுத்துகின்றன ஞானானந்த மகா ஔஷதி ஞானானந்தம் என்னும் சிறந்த பையே சுபலிதா நல்ல பயனை அளிக்கிறது தர்மோமே சதுரங்கிரிகா தப்சௌச்சம் தயாசத்தியம் இது பாதே கிருத்த அதர்மாச்சைஸ்யோபா ஸ்மயசங்கமஸ்தவ இனிம் தர்மபாதம் நிவர்த்தயத தம் ஜிஷர்மோயம் அனுதேன்கதி தவம் சுத்தம் தயை சத்யம் என தர்மதேவையாகிய உனக்கு ஹுதயுகத்தில் பாதங்கள் நான்கு இருந்தன அதர்ம பகுதிகளாகிய கர்வம் பற்று மதம் ஆகிய மூன்றினாலும் மூன்று பாதங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன தர்ம தேவதையே இப்போது உனது நாலாவது பாதமாகிய சத்தியம் ஒன்றுதான் எஞ்சியிருக்கிறது அதைக் கொண்டு நீ நடமாடி வருகிறாய் அசத்தியத்தால் விருத்தியடைந்துள்ள இந்த கலிபுருஷன் அதையும் நாசமாக்க முயல்கிறான் பரீட்சித்து ரிஷப தோன்றிய தர்ம தேவதையிடம் கூறியது பாகவதம் ஒன்று பதினேழு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காம குரோத மதாதயா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்பவை அறுவகை பகைகள் தர்மத்திற்கு அழிவு தேடுபவைகள் ரஜோகுணத்தில் உதித்த காமமும் குரோதமும் பெருந்தீனி வேண்டுபவை கொடிய பாவத்தை விளைவிப்பவை அவற்றை சத்ருக்களாக அறிய வேண்டும் கீதை மூணு காலாக, சுாபிஷ்கிருதாக எல்லா பருவங்களும் எல்லா நாட்களும் இன்பத்தையே தருகின்றன வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலனிந்தன் குளமே புகுந்த அதனால்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 சதாசரிதா திவ்யமர் தாரயுதாஃபன்வே துர்ஷான் மம சேவன் விஷேச்சு தியன் பிள்ளியாகற்ற வச்சோடேன வாக்காகிற ஏற்றாச்சலை கொண்டு கவித உபக்கு ஆக்கிரமேகி கவிதையாகிற வாய்க்கால் கிளைக்கால் இவைகளில் பாய்ச்சலால் ஆனிஷ கொண்டு வரப்பட்ட சதாசிவசிய சதாசிவனுடைய சரித அம்போராசி திவ்ய அமிர்தை சரித்திரமாகிற நீர்பரப்பில் தேவாமிர்தம் போன்ற தண்ணீரால் கிருத் கேதார யுதாச்ச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 ஏத்ததேக பரத்வாஞ்ச பிரம்மாபியாசம் ஒரே மனதாக அதைப் பற்றி சிந்தித்தல் அதை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுதல் போதித்தல் ஆகிய இதையே பிரம்மாபியாசம் என்று விவேகிகள் கூறுகிறார்கள் வித்யாரண்யர் பஞ்சதசி ஏழு நூத்தி ஆறு நித்ராயா லோகவார்த்தாயா சப்தாதேரவிஸ்மிருதே சிந்தையாத்மானி நித்திரையாலும் உலக பேச்சாலும் இந்திரிய விஷயங்களாலும் மரதிக்கு சிறிதும் இடம் கொடாமல் பரமாத்மாவை உள்ளத்தில் எப்போதும் சிந்திப்பாயாக சங்கரர் விவேக 287.